السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من صور أنفسنا ومن سيئات عمالنا ما يهدي الله فلا مذللا وما يهدي فلا حديلا وأشهد أن لا إله إلا الله واغته شريك لا شريكلا وأشهد أن محمد عبده رسوله அல்லா உமா சொல்லி அலா முகமதின் வா அலா அலி முகமதின் அலமதுல சென்ற அமர்வுல வந்து விஜரி ஏழுல நடந்த சில வரலாற்று நிகழ்வுகளை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நபிசுல்லா அடுத்த ஷராயா நபிசுல்லாம் ஒரு படையை அனுப்புறாங்க இந்த போர்ல முகல்லின் பின் ஜாமா ரதியுல்ல அப்படிங்கிற ஒரு சஹாபி அவருடைய நபராக இருக்கிறார் இவர் என்ன பண்ணிருக்காரு போற வழியில ஆமீர் பின் அதரத் அப்படிங்கிற ஒரு நபர் இவர் சலாம் சொல்றாரு இந்த ஆமீர் பின் அதரத் அப்படிங்கிற ஒரு சொல்றாரு சலாம் சொன்னதுக்கு பிறகும் இவர் என்ன பண்ணிடுறாரு இந்த முகல்லின் பின் ஜாமா ரதியுள்ளா முஸ்லீம் தெரிஞ்சும் கொண்டாரு தெ என்ன்க பழைய பக இருக்கு அத மனசுல வச்சுக்கிட்டு இவர் சலாம் சொன்னதற்கு பிறகும் இவரை வந்து கொலை செஞ்சு இந்த ஆமிரதியான இவருடைய கோத்திரத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நபரை அநியாயமாக எந்த தவறும் செய்யாம கொலை செஞ்சிட்டாங்க இவரை வந்து நீங்க திரும்ப கொலை செய்யணும் அப்படின்னு நபிசுல்ல திரும்ப சொல்ல வராங்க அதன் பிறகு என்ன பண்றாங்க இந்த முகலின் மதுவும் இவர்களுடைய கோத்திர தலைவர்கள் முக்கியமான நபர்கள் நபிசுரரசன் வந்து அவர் வந்து செஞ்சீங்களுக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு கேக்குறதுக்காக வராங்க வந்துட்டு இவர்களுக்கு மத்தியில இவரை கொலை பண்ணிட்டா அவங்க கோத்தரை திரும்ப கோவம் இவங்க மேல திரும்ப ஏதாவது போர் கொடுக்கறதுக்கான பெரிய ஒரு துரோகமாக பெரிய ஒரு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நபிசூர்ல அதை உணர்ந்து நபிசிலம் அந்த இடத்துல எப்படியாவது இலக்கம் இணக்கமான ஒரு போக்கை மேற்கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக நபிசிலம் என்ன பண்றாங்க பொதுவாக ஒருவர் இன்னொருத்தர கொலை பண்ணிட்டாரு அதற்கு பரிகாரம் என்னன்னு சொன்னா அவங்களுடைய வழி இப்ப என்ன கொலை பண்ணிட்டாங்க சொன்னா என்னுடைய குடும்பத்தில் முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் திரும்ப அவரை வந்து கொலை செய்யறதுக்கு உரிமை இருக்கு ஐதா இஸ்லாமிய சட்டம் அப்படி இல்லைன்னு சொன்னா என்னுடைய குடும்பத்தார்கள் எவ்வளவு கேட்கிறாங்களோ அதை இவங்க கொடுத்தாகும் எவ்வளவு ஈட்டுத் தொகை கேட்டாலும் கொடுத்தாங்க இதுதான் இஸ்லாம் சொல்றது அப்ப அந்த நேரத்துல ஒரு உயிருக்கு நூறு ஒட்டகம் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குது அன்னைக்கு அந்த நூறு ஒட்டகம் மல்டி மில்லியனருக்கு சமம் அப்ப என்ன நபிசுல்லாம் எப்படியோ இந்த ஆமீருப்பின் அதரான இவர்களுடைய அந்த கோத்தலத்தார்களை நூறு ஒட்டகம் கொடுத்துடுறோம் நீங்க வந்து இவர்களை மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு எவ்வளவோ சொல்லி பார்த்து அவங்க கேட்கல நபிசுல்லா எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நீங்க எப்படியோ ஒத்துக்க வச்சுட்டாங்க என்ன பண்றாங்க நூறு ஒட்டகத்துக்கு அவங்க மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க இப்ப முகிலான இவருக்கு இந்த செய்தி தெரிஞ்ச பிறகு இவருக்கு இது தவறுனு தெரியும் தவறு தெரிஞ்சிச்சு மக்களும் அல்லா இடத்துல எனக்காக பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு நபிசுலாத போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு கிளம்பி வரும்போது அவர் வரும்போது மரண தண்டனை விதிக்கும் ஒரு ஆடை போடுவாங்க எப்பயுமே மரண தண்டனை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறாங்க மரண தண்டனைக்குரிய குற்றம் புரிஞ்சுக்கு அப்படிதான் இருக்கு ஒருத்தவங்க தூக்கு தண்டனை ஆடை இருக்கு அந்த ஆடை அணிவிச்சுதான் கூட்டிட்டு அது மாதிரி அந்த நேரத்திலே அப்படிதான் இந்த மாதிரி அநியாயமா கொலை செஞ்சதுனால கண்டிப்பா இதற்கு தீர்வு வந்து மரண தண்டனைக்குரியதா தான் இருக்கும் ஏதோ இணக்கத்தை ஒட்டாரத்தை கொடுத்த ஆரம்பிச்சிருந்தாலும் நம்ம போனோம்னா நம்ம மரண தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மரண தண்டனை அந்த ஆடையிலே வராது வந்து முகல் நிம்பின் ஜசாமா கொலப்பட நபர் அப்ப நபிசுல்லா சிலம் வந்துட்டு நபிசுலாசலம் எனக்கு அல்லாவிடத்துல எனக்காக பாவம் கேளுங்க அப்படின்னு கேட்கும் போது நபிசுல்லா நபிசுல்லம் துவா செய்ய யாரெல்லாம் முகலிமுடைய பாவத்தை மன்னிச்சிடாதா அப்படிங்கிறார் திரும்பவும் எனக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு கேட்கும் போது யாரெல்லாம் முகல் வித் அவருடைய பாவத்தை மன்னிக்காத அப்படிங்கிறான் எப்பேற்பட்ட அவரே சொல்றாரு அந்த மாதிரி எனக்கு நிகழ்வு வந்ததே இல்ல அழுது வளர்ப்பு மகனுடைய மகன் அவர் என்ன பண்ணார் தெரிஞ்சே கொண்டுட்டார் களிமா சொன்ன பிறகு இவரு அப்பாவி சலான்னு சொன்ன நம்பரை கொண்டுட்டாரு தெரிஞ்சே பண்ணதுக்கு எப்படி மன்னிப்பு கேட்பாங்க பாவ மன்னிப்பு கேட்பாங்க இதுதான் நீதி மேலும் ஒரு அது மட்டும் அல்லாது அல்லாது சம்பவத்திற்காக ஒரு ஆயத்தை இறக்கிறான் நான்காவது அத்தியாயத்துல தொண்ணூத்தி நான்காவது வசனம் சூரத் நிசாவுல தொண்ணூத்தி நான்காவது வசனம் அந்த வசனத்தை படிச்சு காட்டுறேன் நம்பிக்கையாளர்களே அல்லாஹுடைய பாதையில் போருக்கு நீங்கள் சென்றால் போர் முனையில் உங்களை எதிர்த்து சண்டை செய்வோர் நம்பிக்கையாளர்களா அல்லது மற்றவர்களா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அவர்களில் நம்பிக்கையாளர்கள் என்பதை அறிவிக்கும் பொருட்டு உங்களுக்கு சலாம் கூறியவரை இவ்வுலக வாழ்க்கையின் அற்பமான அழியக்கூடிய பொருள்களை அடையும் பொருட்டு நீ நம்பிக்கையாளன் நம்பிக்கையாளன் அல்ல என்று கூறி அவரை கொண்டு விடாதீர்கள் அல்லாவிடம் பொருட்கள் இருக்கின்றன இதற்கு முன்னர் நீங்களும் இவ்வாறேதான் எதிரிகளுக்கு பயந்து கொண்டிருந்தீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்தான் எனவே மேலே கூறியவாறு போர் முனையில் நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லா நீங்கள் செய்வதையெல்லாம் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் இதை கண்டித்து அல்ல ஆயத்தரைக்கிட்டு மேலும் சொல்றான் நீங்க இந்த அழியக்கூடிய அற்பமான விஷயத்துக்கு ஆசைப்பட்டுட்டீங்க அப்படிங்கிறான் இந்த சகாபு என்ன பண்ணாரு இவரை கொண்டுட்டு அவருடைய ஒட்டகத்தையும் எடுத்துக்கிட்டார் அந்த ஒட்டகத்தை தான் அல்லாஹ் பண்றான் ஒட்டகத்தை தான் அல்ல குறிப்பிடறோம் அல்லாஹ் பாருங்க நீ எப்பேற்பட்டாலும் ஒரு படையில முக்கியமான முஜாஹிதாக இருந்தாலும் பரவாயில்ல கேமத்து நாள் வரைக்கும் அவர் செய்த தவறை வந்து குறிப்பிட்டு அல்லா பதிவு பதிவு வச்சிருக்கோம் அதே போல நபிசுலத்துக்கும் நபிசுலவும் அவருடைய பாவ மன்னிப்புக்காக துவா செய்ய மாட்டேன் சொன்னது மட்டும் இல்லாம அவர்களுடைய ரத்தம் ஓட்டப்படுவது அவ்வளவு முக்கியமான உலகத்தில் ஓட்டப்படுவது அவ்வளவு பாரதூரமான விஷயம் அப்படிங்கறத நாம இதன் மூலமாக இந்த சம்பவத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கொள்ளணும் அல்லாஹால மேலும் கூட சொல்றேன் அநியாயமா ஒரு நபரை கொண்டாங்க மூணு உலகத்தில் உள்ளவரையும் கொண்டதுக்கு சமம் மேலும் அல்லாஹால சொல்றான் ஒரு அப்பா ஒரு மனிதரை வாழ வச்சா மூணு உலகத்தையும் வாழ வச்சது வரலாற்றுல இவர்கள் பங்கெடுத்திருக்கக்கூடிய ஒரு போர் அனுப்பி வச்ச அடுத்த சராய இதுல வந்துட்டு இவர் வந்து அமீராக இருக்கிறார் இவர் தலைமையில் அனுப்பக்கூடிய படை என்ன சொன்னா அங்க இருக்கக்கூடிய சில சகாபாக்கள் அந்த போர்ல கலந்து கொண்ட சில முஜாஹிதீர்கள் என்ன பண்றாங்க சொன்னா அமீருக்கு கோவப்படக்கூடிய அளவுக்கு சில விஷயங்களை செஞ்சிடறாங்க என்ன பண்றாரு அப்துல்லா பின் குதாஃபா ஒரு நெருப்பம் மூட்டி நீங்க போய் நெருப்பம் மூட்டுங்க அப்படின்னு சொல்றாரு நெருப்பம் மூட்டின பிறகு நீங்க அதுல போய் குதிங்க அப்படிங்கிறாங்க சக புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு நீங்க அத போய் குதிங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் குதிக்கிறத அவ தடுத்துட்டாங்க அவங்களும் குதிக்கல இவரும் குதிக்க விடல போர்லாம் முடிஞ்சிருது போர் முடிஞ்ச பிறகு நபிசில்லாசே இந்த செய்தி வரும்போது சகாபாக்கிவசன் நபிசில்ல சொல்றாங்க அமீருக்கு கட்டுப்படுவது நன்மையான விஷயத்துல மட்டும்தான் இருக்கணும் தீய விஷயத்துக்கு உங்களுக்கு கட்டளை சொன்னா நீங்க அதற்கு கட்டுப்படக்கூடாது அப்படின்னு நபிசில்லன் சொல்லிக் காண்டாங்க அப்ப ஒரு அமீர் இருக்கிறாரு நாம நம்மளுக்கு நாம கட்டுப்படக்கூடிய ஒரு அமீர் இருக்கிறாரு இல்ல ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அமீர் இருக்கிறாரு அவர் தீங்க விஷயத்த உதாரணமாக போடக்கூடாது நோம்புக்கூடாது தொழுவக்கூடாது ஆடி வைக்க கூடாது இஸ்லாமிய கட்டளை வந்து இங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னா அவரு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நாம கேட்கக்கூடாது நல்லதுல மட்டும்தான் நம் தலைவர்கள் சொல்லக்கூடாது நம்ம கேட்கணும் அப்படிங்கறத இங்க இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளணும் அடுத்ததால நபிசுல்லாம் கும்பரத்தூர் கதா நம்ம புதைபியா அதாவது உம்ரா செய்யணும்னு வந்தாங்க ரபிசுல்லம் அங்க செய்ய விடமாட்டேன்னு அவர்கள் குறைசிகள் நிப்பாட்டி புதைபியா உடன்படிக்கை உதயபியாங்கிற இடத்துல உடன்படிக்க போட்டு அடுத்த வருஷம் தான் அப்ப இந்த வருடம் ரபிசுல்ல விடுபட்ட உம்ராவ செய் வராங்க அப்ப நம்ம முன்னாடியே பாத்துருந்தோம் உம்ரா வரும்போது ஒரு டிராவலர் பயணத்துல வரவங்க எந்த அளவுக்கு ஆயுதம் கொண்டு வரணும் அதுதான் கொண்டு வரணும் அப்படிங்கறத அந்த நிபந்தனை விதிச்சிருந்தாங்க அப்படிங்கறத பார்த்தோம் ஏன்னா ஆயுதம் வந்து அந்த நேரத்துல பயணத்துக்கு ரொம்ப முக்கியம் அவங்க பாலைவனத்துல வரணும் ஏதாவது விலங்குகள் வரும் அந்த மாதிரி நேரத்துல பயணத்துக்குன்னு ஒரே ஒரு வாழ் மட்டும் வச்சுக்காங்க அப்ப அந்த ஒப்பந்தத்தின் பேர்ல மந்திர ஆனா நபிசுலாசனம் அது இல்லாம போருக்கு தேவையான சில ஆயுதங்களையும் கொண்டு வந்திருந்தாங்க இந்த செய்தி வந்து குறைசிகளுக்கு தெரிஞ்ச உடனே நபிசுலாசன கேக்குறாங்க இந்த மாதிரி ஒப்பந்தத்துல தேவையான ஆயுதங்களை கொண்டு வரக்கூடாதுன்னா இருக்கு நீங்க ஏன் கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேக்கும்போது அதுவும் இல்லாம கேக்குறாங்க ஹர்குள்ள இந்த எல்லைக்குள்ள இந்த மாதிரி போர் பொருட்கள் போர் ஆயுதங்கள் கொண்டு வரக்கூடாது நான் வந்து ஒரு பாதுகாப்புக்காக தான் கொண்டு வந்தேன் இது ஹரனுடைய எல்லைக்குள்ள நான் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி நபிசுராசம் ஓரத்திலேதான் வச்சிருந்தேன் இத சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க குறைசிகள் பேச வந்த குறைசிகள் கூட சொல்றாங்க இவர் வாக்கு கொடுத்தா மாறமாட்டாரு இவரு சொன்னா கண்டிப்பா மாறமாட்டாரு இதுதான் முஸ்லீமுடைய நடத்தையா இருக்கும் இருபது வருடமாக கிட்டத்தட்ட வருடமாக முஸ்லீம்களே அழிக்கணும் கூட அவர் ஒரு வாக்கு கொடுத்தா கண்டிப்பா இவர் மீறமாட்டாரு அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சிருக்காங்க சொல்லிட்டு போனாலும் இவரு வாக்கு கொடுத்தா மீறமாட்டாரு பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி குறைசிகள் திரும்ப வந்துடுறாங்க வந்த பிறகு குறைசிகள் என்ன பண்ணிடுறாங்க இவங்க உமரா செய்யும் இவங்க இவங்களை பார்க்க இவங்களை பேஸ் பண்றதுக்கு இவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு நம்ம ஊரை விட்டு அடிச்சு அனுச்சு விட்டோம் நம்மளுடைய பொய்யான தெய்வங்களெல்லாம் நம்ம வணங்கிட்டு இருந்து பல மக்கள் உண்மையை ஏற்றுக்கொண்டு வராங்களே அந்த பிரச்சாரத்தை பண்ண விடாம நாம அடிச்சு விரட்டணும் அவங்க போய் இன்னைக்கு உம்ரா செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்து வந்துட்டாங்களே இவங்களை வந்து நம்ம பார்க்கறது நமக்கு அசிங்கம் இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணிடுறாங்க மூணு நாள் அவங்க கிளம்பி காபத்துள்ள சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லா குறைசிகளும் என்ன பண்ணிடறாங்க அவங்க அந்த இடத்த காலி பண்ணிட்டு மழை மேல போயிடறாங்க மழை மேல போயிடுறாங்க மூணு நாள் உமரா முடிச்சோம்னா திரும்ப வந்துடா அப்படின்னு சொல்லி போயிடறாங்க போய் மலை மேல ஏறி நிக்கிறாங்க ஏறு நின்னு பாக்குறாங்க பாக்கும்போது அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு சொன்னா சகாபா அங்க போனவங்க எல்லாம் பாரு அதாவது விஜய் செஞ்சு போனவங்க எல்லாம் பாரு எவ்வளவு வீக் ஆகிட்டாங்க எவ்வளவு மெலிசா போயிட்டாங்க எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப உடம்பு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க இந்த செய்தி நபிசுரல் சகாபாக்களுக்கும் எட்டுதுக்கு மட்டும் ரமல் அப்படிங்கிற ஒரு போருக்கு நடக்கக்கூடிய போருக்கு போறப்ப எப்படி மார்ச் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி மூணு முறை வந்து நபிசுராசம் சுத்தி வந்தாங்க எவ்வளவு ஸ்ட்ரென்தா இருக்கும் காமிக்கணும் மேலும் நபிசுராசம் என்ன சொன்னாங்க ஆறையை வந்து நீங்க பைசப்ஸ் ஆர் சோல்டர்லாம் தெரியற மாதிரி ஆரே தெரியாது அவங்க தாக்கம் எதிர்கொள்றதுக்காக அவங்க போருக்காக தயாராக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்ப நம்ம நம்ம வீக்குன்னு பேசுறாங்களே அப்படின்னு அவங்க தெரிஞ்சிட கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம என்ன பண்றாங்கிற முறைப்படி நடக்க சொல்றாங்க அது மூணு தவாஃப் மட்டும் பாரு மலையில இருந்து ஒரு இடத்துல காபத்துலா இப்படி இருக்கு இந்த மூணு பகுதியில் மட்டும்தான் தெரியும் பின்னாடி தெரியாதுல்லாவுடைய மறந்துடும் அது எந்த பகுதிக்கும் இடையில உள்ள பகுதி இந்த மூணு மூணு டைமெண்ட் மட்டும் தான் தெரியும் நாலாவது தெரியாது அந்த இடத்துல என்ன பண்றாங்க இந்த மூணு புறத்துல மட்டும் நீங்க அந்த மாதிரி நடங்க இந்த புறத்துல நீங்க நார்மலா நடங்க பெருமை ஏழு ரவுண்டுமே அடிக்கவும் உளவியல் பூர்வமாக சகாபாக்களை தெரிஞ்சிட கூடாது இவர்களுக்கு பெருமையும் வந்துடக்கூடாது இவங்க டயர்டாவும் ஒரு நேரத்தில் அடுத்தவர்கள் என்ன தப்பா நினைச்சிட கூடாது அடுத்தவங்களுக்கு நம்மளுடைய பலம் தெரியும் இன்றும் பதினைந்து நூற்றாண்டுகளாகியும் இதே முறைதான் இந்த மூன்று மும்ராசம் போனவங்களுக்கு தெரியும் மூன்று ரவுண்டு மட்டும் இந்த ரம்லுங்கிற முறையில வரைக்கும் சுண்ணத்தாக கருதப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அதே முறை தான் பண்ணிக்கொண்டிருக்கிறான் நபிசிலம் சமயத்துல நபிசில் வந்து ஒரு சஹாபியை அனுப்பி ஒரு பெண்ணிடம் வந்து பெண் கேட்க அனுப்புறாங்க நபிசிலாசன திருமணம் முடிக்க மைமுனா பின் ஹாலிஸ் ரதியுள்ளா இவங்க அங்க மக்காவில் இருந்தாங்க அவங்களை திருமணம் முடிக்கிறதுக்காக அவங்க அனுப்பும் அவர்கள் சரின்னு சொல்றாங்க திருமணம் முடிச்சதுக்கு ஒப்புக் கொண்ட பிறகு நபிசுல்லாஸ்லம் வந்து அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுடைய வழி யாருன்னு சொன்னா அப்பாஸ் பின் அப்துல் முத்தாலி ரதியுள்ள இவர்களும் விசாரத்தை ஏற்றுக்கொண்டு அங்க மறைமுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் இப்ப அவர் வந்து வழியாக இருந்து திருமணம் அங்க நடக்குது நடக்கக்கூடிய நேரத்துல அங்கேயே நபிசுல்லா அலுவலம் வலிமா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க வலிமா கொடுக்கறதுக்குள்ள என்ன ஆச்சு சொன்னா மக்காவிலே வலிமா கொடுத்தா அப்படி பேசிகொண்டிருக்கும் போது குறைசிகள் வந்துடுறாங்க உதயபியா உடம்பிடிக்க மூணு நாள் தான் இருக்கணும் வெளியே போங்க அப்படின்னு வந்து பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள உள்ள ஒரு பெண்ண தான் திருமணம் முடிக்கிறேன் உங்க ஊர்ல தான் முடிக்கிறேன் நீங்களும் வந்து கலந்துக்கோங்க என்னுடைய விருந்துல வலிமால நீங்களும் வந்து கலந்து நபிசுவராசருடைய தன்மையை பாருங்க ஆயிரக்கணக்கான நபர்களை கூட்டிட்டு வந்து இங்கதான் ஊரை விட்டு துறத்தி அடிச்சு மதினாவுக்கு போயிட்டாங்க அங்கேயும் இருக்க உயிரோட இருக்க கூடாது இங்க இருந்து படை மூன்று தர எடுத்துட்டு வந்தாலும் சரி மறைமுகமாக கொள்ள ஆள் போனாலும் சரி யூதர்களை கூட்டிட்டு வந்து அடிச்சு கொள்ளணும்னு படையை எடுத்துட்டு வந்து எத்தனையோ படைகள் எடுத்துட்டு வந்தாலும் சரி நான் பண்ற கல்யாணத்தில் வலிமாற நீங்களும் கலந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க நபிசுல ஆமா அப்ப நபிசுலாஸ் நபிசுராசருடைய பண்பை பாருங்க இதுதான் தாவம் அப்ப அவங்க என்ன பண்ணிடுறாங்க அதெல்லாம் முடியாது நீங்க போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்கிறது தான் அவங்க குறிக்கோளாக இருந்தான் அப்ப உடனே என்ன பண்ணிடுறாங்க நீங்க எங்க இடத்த விட்டு பஸ்ட் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிளப்பி விட்டுறாங்க அப்ப இந்த மாதிரி சொல்லி கொண்டிருக்கும் போது சாதுபின் உபாதாரம் இல்லாம இவங்க வந்து ஒரு அன்சாரி சகாபி மதினாவிசார் சகாபி இவங்களுக்கு சரியான ஒரு கோபம் வந்துருச்சு நீங்க என்ன போக போவன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இது உங்க வீட்டு இடமும் கிடையாது உங்க உங்க தந்தையர் வீட்டு இடமும் கிடையாது உங்க அப்பா வீட்டு இடமும் கிடையாது என்ன போக போக சொல்லிட்டு நபிசிவாசம் ஒப்பந்தத்துக்கு கட்டுப்படக்கூடிய நபிசுவாசம் என்ன பண்ணாங்க மக்காவை விட்டு வெளியே வந்து சரப் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்து நபிஸ்வல்லா அலுவலம் அங்க அந்த உம்ராவில் கலந்து கொண்ட எல்லா சகாபாக்களுக்கும் வலிமா கொடுக்கறாங்க அதாவது திருமணம் விருந்து கொடுக்கறாங்க அப்ப திரும்ப வந்து கூட்டிருக்கும் போது ஹம்சாரதி இல்லாணும் யாரையும் நபிசுவாசனுடைய தந்தையோட நபிசுலாஸ்களுடைய தந்தையோட சகோதரர் நபிசுவாசத்துடைய சித்தப்பா அவங்களுடைய பெண்ண என்ன பண்றாங்க அவங்களுடைய குழந்தை என்ன பண்றாங்க மாமா மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கத்திக்கிட்டே வராங்க யார அழிதல்லானு அழிக்கிறாங்க அழி என்ன பண்றாங்க அந்த பெண்ண அந்த மகளை கூப்பிட்டு அம்சாரதுலா மகளை கூப்பிட்டு பாத்திமாரதில்லான் அவங்க மனைவி வீட்ட குடுத்துட்டு அழிதில்லா மனைவி அவங்கள்ட கொடுத்து இந்த குழந்தை பெண்ணை வந்து நீங்க பாத்துக்கோங்க சின்ன பெண் பாத்துக்கோங்க அப்படிங்கற பாத்திமாரதில்லா பொறுப்புல கொடுக்கறாங்க உடனே என்ன பண்ணிடுறாங்க ஜ அபுதாலிப் ரதில்ல இவங்க என்ன பண்றாங்க இவங்களும் வந்து எனக்கும் வந்து நெருங்கிய சொந்தம் அபுதாலிபும் அண்ணன் தம்பிங்க அண்ணம்பதி அபுதாலிபும் அண்ணன் தம்பிங்க அப்ப இவங்க என்ன பண்றாங்க அபுதாலிஃபுடைய மகன்கள் தான் அலிரதில் அபுதாலிப் ரெண்டு பேருமே சகோதரர்கள் இவரும் என்ன பண்றாரு அண்ணன் வந்து தம்பி கேட்கிறாரு வளர்ப்பு மகன் எப்படி பார்த்தாலும் சொந்தம் இப்ப இவங்களுக்குள்ள என்ன ஆயிருது மூணு பேருக்குள்ள சலசல பயிரிடு நான் தான் வச்சிருப்பேன் நான் தான் வளர்ப்பேன் நான் தான் வளர்ப்பேன் அப்படின்னு நபிசுல்லா என்ன சொல்றாங்க இவங்க மத்தியில வந்து இவங்க மத்தியில வந்து நபிசுல்லா சலம் அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தைய வந்து ஜாபர் பின் அப்துல் ஜாபர்பின் அப்துதா ரதில் அவர்களுக்கு தான் ரொம்ப நெருக்கம் அவர்களுக்கு தான் உரிமை அதிகம் என்ன பண்றாங்க அடுத்து ஜாபிர் ரதி இல்லானுவை பார்த்து அதாவது உன்னுடைய தோற்றமும் உன்னுடைய நடத்தைகளும் என்ன மாதிரியே இருக்கும் ரெண்டு பேரும் ஒத்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நீங்களும் தோழர் சகோதரர் பிணக்கு ஏற்படுது தீர்ப்பு கொடுத்துட்டு மூணு பேர்த்தையும் நெருக்கமாக பாக்கறாங்க மூணு பேர்த்துக்கும் அவங்களுடைய இணக்கத்தை ஏற்படுத்துறாங்க நபிசுலாசனோட மங்கள அப்ப நபிசுலாசலம் வேணா அப்படின்றாங்க ஏன் சொன்னா ஹம்சாரது இல்லாது நபிசுல்லம் பால் குடி சகோதரர்கள் அவங்க ரெண்டு பேரும் ஒரே தாயிடம் பால் குடிச்சாங்க அதனால நபிசுல்லம் அது வேணா அப்படின்னு சொல்லி நபிசுலாஸ்லம் அதை வந்து வேணாம் சொல்லி மறுத்தி ஏழு அடுத்து எட்டு முக்கியமான வருடம் மிக மிக மிக நபிசிரம் ரொம்ப பிசியா இருந்த வருடம் நபிசுராசம் சகாபாக்களும் ஏன்னு சொன்னா இந்த வருடம் உதாரணமாக காலிது பின் வலித் ரதி இல்ல அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு அமருபின் ஆஸ் ரதி இல்லானோ அவர்கள் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு உஸ்மான்பின் தல்கார் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு மோத்தா யுத்தம் மிகப்பெரிய அந்த நேரத்தில் அவங்கதான் வந்து சூப்பர் பவர் இன்னைக்கு எப்படி அமெரிக்காவும் ரஷ்யாவும் இருக்கிறாங்களோ அது மாதிரி ரோமன் ரோமன் எம்பயர் பேரரசு அந்த பேரரசை எதிர்த்து நடந்த யுத்தம் முதல் யுத்தம் முஸ்லீம்கள் நடந்த முதல் யுத்தம் அது நடந்தது அதே போல வெற்றி கொண்டதும் இந்த ஆண்டுதான் ஹுனையின் யுத்தம் நடந்ததும் இந்த ஆண்டுதான் தாயுஃப் முற்றுகை நடந்ததும் இந்த ஆண்டுதான் இந்த வருடம் முழுவதும் சாராபாக்கிலும் நபிசில் பிசியாவேதான் இருந்தா முக்கியமான ஆண்டு முதலாவதாக அமர்வின் அவர் சொல்றத இது ஒரு நீண்ட சம்பவம் முழுவதுமாக அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அவர் என்ன பண்றாரு அவர் அறிவிக்கிறாரு நான் நான் வந்து பத்ரயுத்தத்துல உகது யுத்தத்துல ஹந்தக் யுத்தத்துல பல யுத்தத்தில் நம்பி சொல்ல எதிர்த்து போராடி இருக்கிறேன் அது முந்தைய அவர் சொன்னாரு இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ஏற்றுக்கொண்டால் நான் ஏற்றுக்க மாட்டேன் மிக முக்கிய கோத்திரத்தை சார்ந்தவர் மக்காவில் மிக முக்கியமான நபரு அப்ப எல்லாரும் ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில இருந்தவர் படைகளுக்கு ரொம்ப முக்கியமான இடத்திலிருந்து இவர் என்ன பண்ணாரு தலைமை தாங்கி போரிட்ட நபர்கள் ஒருத்தர் நான் பத்திரில கலந்து கொண்டேன் உகதுல கலந்து கொண்டேன் ஹந்தக்குள்ள கலந்து கொண்டேன் எல்லாத்துலயும் அல்ல என்ன வந்து பாதுகாத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு பாதுகாத்தான் பாதுகாத்த பிறகு எனக்குள்ள என்ன இருந்தாலும் நான் இஸ்லாத்தை எதிர்த்து எனக்கு ஒரு மன உறுத்தல் இருந்து கொண்டேதான் இருந்துச்சு இஸ்லாம் வந்து எப்படியா இருந்தாலும் வெற்றி அடைஞ்சிடும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள இருந்து கொண்டேதான் இருந்தது ஒரு நபரிடமிருந்து ஆரஞ்சு இப்ப இந்த லெவலுக்கு வந்து நிக்குது எப்படியா இருந்தாலும் இவங்க எந்த ஒரு படைபடமும் இல்ல எந்த ஒரு இதுல இவர்கள் வெற்றி அடைந்து கொண்டே இருக்கிறாங்க வெற்றி அடைந்துருவாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அல்வகதி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க அவங்க வெளுத்து எல்லாத்தையும் அவங்களுடைய பொருளாதாரம் குடும்பத்தையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க இருந்தா எப்ப இவங்களுக்கு வந்து குறிப்பா வந்து உதயபியா உடன்படிக்கை நடக்கக்கூடிய அந்த நேரத்துல இவர் என்ன சொல்றாரு அவங்க அவங்களை சார்ந்த நபர்கள்ட்ட இவர் சொல்றாரு என்ன சொல்றாரு நபிசுலாசிலும் அடுத்த இந்த உதயபியா உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கும் போது எப்படியா இருந்தாலும் மக்காவை வெற்றி கொண்டிருவாரு கணிக்கிறார் என்ன பண்றாரு பண்ண ஆரம்பிச்சிடுறாரு எப்ப வந்து உதயபிகா உதயபியா உடன்படிக்கை வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்குதோ உடனே இவர் என்ன பண்ணிடுறாரு நாம இங்க எடுக்க ஏன்னு சொன்னா ஒண்ணு இங்க நம்ம இருந்தோம் தோல்வி நம்ம அங்க போய் இருந்துருவோம் இருந்துட்டு முஸ்லீம்கள் தோத்து போயிட்டாங்க முஸ்லீம்களை இவர்கள் வெற்றி கொண்டுட்டாங்க அப்படின்னா நம்ம திரும்ப வந்துருவோம் ஒருவேளை வெற்றி கொள்ளல முஸ்லீம்கள் வந்து வெற்றி கொண்டுட்டாங்க அப்படின்னா நம்ம அங்க பாதுகாப்பா இருந்துக்குவோம் முஸ்லீம்கள் தோத்து போயிட்டாங்கன்னா நம்ம திரும்ப வந்துருவோம் முஸ்லீம்கள் வெற்றி கொண்டுட்டாங்கன்னா நமக்கு பாதுகாப்பு ஏன்னா நம்ம உயிருக்கு நம்ம உடம்புகளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு இவர் வந்து நஜாசிட்ட போயிடறாரு அபிசீனியா போயிடுறாரு அப்ப என்ன பண்ணிடுறாரு அங்க போயிட்டு அங்க போறதுக்கு டிராவலர் தொடங்குறாரு தொடங்கும் போது நஜ்ஜாசிக்கு இங்கு இருக்கக்கூடிய சில கிப்டுகள்லாம் வாங்கிட்டு போறாரு லெதர் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு போறாரு அவருக்கும் லெதருக்கு லெதர்னா ரொம்ப பிடிக்கும் நஜாசிங்கிறது யாரு அபசா அதாவது அபிசினியா இன்றைய அபிசீனியா நாட்டுடைய மன்னர் அவர் கிறிஸ்துவர் ஏகத்துவத்த ஏகத்துவ முன்னாடியே பார்த்தோம் அப்ப மறைமுகமாக வைத்திருக்க கூடிய ஒரு நபர் வெளியே வெளியில வந்து கிறிஸ்துவர் மாதிரி காட்டிட்டு ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் இவங்கிட்டு அவங்களுக்காக போறாங்க போகும்போது அவருடைய கோட்டைக்குள்ள உள்ள நுழையறாங்க அப்ப என்ன சொன்னா அமர் பின் உமையா தம்பு எதுவும் இல்லாம வெளியே வராங்க இவர் யாரையே நம்ம போனே பார்த்தோம் இவங்க மக்கள் ஆரம்பத்திலிருந்து விஜயம் செஞ்சாங்க போனாங்களே அவங்களை திரும்ப கூப்பிடுறதுக்காக வந்த ஒரு மதினாவசம் அனுப்பி வைக்கிறாங்க கைப்பற நேரத்தில் அங்க இருக்கிறவங்க கூட்டிட்டு மதினாவுக்கு வந்து அனுப்புறாங்க இவரை பார்த்த உடனே இவருக்கு பயங்கர டென்ஷன் ஆயிருக்கு யாருக்கு அமருப்பு ஆசை பிறகு இவரு என்ன இந்த கிங்கிட்ட போயிட்டு நஜாசிட்ட போயிட்டு என்ன பண்றாரு இந்த கிப்ட் எல்லாம் கொடுத்துட்டு முழுவதுமே சொல்றாரு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு நாங்க வந்து சிலைகளை வணங்கி கொண்டு இருந்தோம் எங்க சிலைகள் திட்டுனாங்க இவங்க வந்து அது பண்ணாங்க இது பண்ணாங்க அவதூறு சொல்ற அவதூறு சொல்லி அவரை நாங்க கொள்ளனும் யார இந்த அமர்பின் உமையா அந்த எதுவும் அவரை வந்து என்னை புடிச்சு அவரை வந்து நான் கொலை செய்யணும் அப்படின்னு அமரீபின் ரொம்ப முக்கியமான நபரு ஆனா அந்த சகாபி அந்தளவு முக்கியமான நபர் இல்ல நஜாசி என்ன குடுத்துருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு கேட்டார் அமலுக்கு நஜாசிக்கு நஜாசி சுஜூ அதாவது மன்னர்களுக்கு வந்து சிரம தாழ்ந்து அந்த அந்த நடைமுறை அந்த நேரத்துல இருந்துச்சு இஸ்லாமாதான் ஒழிக்குது யாருக்கும் அல்லாவே தவிர யாருக்கும் நம்ம சுஜூது பண்ணக்கூடாது அப்ப கிஃப்ட குடுத்துட்டு இவர் என்ன பண்றாரு நச்சாசி வாங்கி எல்லாத்தையும் வந்து மூஞ்சிலே அடிச்சு மூக்கு உடஞ்சு ரத்தமாக ஊத்துது அப்ப அவருக்கு மூக்குல அடிபட்டு முகம் முழுவதும் ரத்தமாக ஆகி அவருடைய ஆடை எல்லாம் என்ன வந்து ரத்தமாக ஆயிருது அப்ப அவர் என்ன சொல்றாரு இவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு இந்த அண்ணா முசல் அக்பர் அதாவது ஜிப்ரிலம் அந்த ஜிபிரம் அவராக அனுப்பிய ஜிப்ரத்திலிருந்து வங்கி வரக்கூடிய நபிசில்லம் அனுப்பிய அந்த தூதரையா கொல்லணும் நீ கேட்கற அப்படின்னு சொல்லி கடுமையான முறையில கோபமான முறையில அடிச்சு ரத்தம் உழுது கொண்டிருக்கும் அந்த மன்னர் அப்ப அமில்லான்னு சொல்லாரு அந்த நேரம் தான் எனக்கு முதல் முதல் வந்தது மனமாற்றம் நாம மக்காவிலிருந்து நபிசுலா பிறந்ததிலிருந்தே நாம பாத்துட்டு இருக்க நபரு இருபது வருடம் அவர் நம்ம எதிர்த்து மூர்க்கத்தனமா போர் எடுத்து போரெல்லாம் படைய எடுத்துக்கொண்டு போய் எதிர்த்து இருக்கோம் இவரும் நாடு விட்டு நாடு கடல் தாண்டி வந்து நஜாசி மன்னர் அது போல கிறிஸ்துவ நாட்டுக்கு மன்னர் அவரு புரிஞ்சு வச்சிருக்கிறாரு இவர் இறைத்து உதர் அப்படின்னு நம்ம வந்து இப்படி எதிர்த்து இருக்கிறமே அப்படிங்கிற மனமாற்றம் முதல் முதலாவது எனக்கு அப்பதான் வந்து அமருபின் வருது பாருங்க ஒரு மன்னர் இவர் மூர்க்கத்தனமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரு ஒரு மன்னர் வந்து தாவா பண்ணி இவர் என்ன பண்ணாரு அமருபன் ஆசிரதிய ஏற்றுக்கொள்றாரு ஏற்றுக்கொண்ட பிறகு இவர் என்ன பண்றாரு கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சொன்னாஹ் அல்லாவுடைய கையில இருக்கு இருபது வருடம் இஸ்லாத்தை எதிர்த்த நபர் இவர் மக்காவிலே இருந்த நபர் முகமது நபியை பார்த்து வளர்ந்த நபர் முகமது நபியுடைய முழுக்க முழுக்க அவருடைய குணாதிசயங்கள் தெரிஞ்ச நபர் அவர் வந்து இருபது வருடமாக நபிஸ்லா எதிர்த்து கொண்டிருந்தாங்க அல்லாவுடைய நாட்டம் இதாயத்துக்கு கிடைச்சிருச்சு நான் எத்தனையோ நபருக்கு நேர்வடி கிடைக்காம இறந்து போனாங்க நெருங்கிய உறவினர்கள் இறந்து போன நபிசுல்ல பழகத்தை பராமரித்தோட சேர்த்து அவங்களையும் ஒதுக்கி வச்சாங்க மூன்று வருடம் ஒதுக்கி வச்சாங்க அந்த கணவாய் பேரே அபுதாலி கணவாய் தான் இந்த கஷ்டப்பட்ட நபர் அவருக்கு ஆனா கிடைக்கலி சல்மான் பல்லாயிரம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இஸ்லாத்தில வந்து ஏற்றுக்கொண்டாங்க அபுதர் கிஃபார் மைல்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அதே மாதிரி நஜாசி மன்னர் எங்கேயோ கடல் தாண்டி இப்ப ஹிதாயத்தை நேர்வழிங்கிறது கையில இருக்கு நம்ம பக்கத்திலே இருக்கிறாரு இவருக்கு ஹிதாயத்து கிடைக்கணும் இவருக்கு ஹிதாயத்து கிடைச்சனும் நம்ம சொந்த காலம் ஹிதாயத்து கிடைச்சோம் இவருக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு நினைச்சாங்க அல்லா குரான் நீ நாடுவருக்குலாம் நேர்வழி கிடையாது நான் நாடுவருக்குங்க ஆய்வு பிறக்கணும் நேர்வழிங்கிறது அல்லாவோட கையில இருக்கு அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம்லான் என்ன பண்ணிருக்காரு மன்னர்கிட்ட அவர் சொல்லிரு நான் நபியை ஏற்றுக்கொள்றேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன் அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு அவர் என்ன பண்றாரு நான் அமருபின்லாவுக்கு ஒரு சிறந்த ஆடை கொண்டவர் சொல்றாரு மன்னர் சிறந்த ஆடைய அணிவிச்சிட்டு குடும்ப கோத்திரத்தோட நச்சாசிய தங்கிக்கலாம் என்ன பண்ணிருக்கமா இரு வருஷத்து இஸ்லாத்தையும் ஏத்துட்டு இருந்தோம் இப்ப நம்மளோட சேர்த்து நம்ம ஒரு நம்ம எது சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு மூர்க்கத்தனமான கூட்டத்தையும் இப்ப ஏத்துட்டு இருந்தோம் இவங்கள்ட்ட போய் நம்ம நேரடியா இப்ப நான் வந்து நம்பி ஏத்தா இவங்களே நம்மள திட்டுவாங்க அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார் சிறந்த உதாரணம் இன்னைக்கு நம்ம சூழலில் இருக்கவங்களே உதாரணமா ஒருத்தர் தலைமையில இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்காக ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ ஏற்படுத்தி நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அமைப்பு இப்ப அவரே நாளைக்கு இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு எல்லாரும் இவங்க திட்டுவாங்க திட்டமாட்டாங்களா நீ எவ்வளவு சொன்னியே இவ்வளவு இது பண்ணிய இத்தனை பட் நீயே தலைமை தாங்கிட்டு நீயே இன்னைக்கு இஸ்லாத்தையும் திட்டியான்னு சொல்லி விட்டா அவங்களா சேந்திக்கிற பண்ணாலும் கொண்டுருவாங்க அப்ப இவர் என்ன பண்ணாரு அவரு விட ஆசதி இல்லாட் தெரிஞ்சிருச்சு நம்ம இதெல்லாம் போய் சொன்னோம்னு சொன்னா கண்டிப்பா நம்ம மக்கள் பண்ணிருவாங்க அதனால நம்ம இதை மறைச்சு வச்சிருவோம் அவங்களுடைய மக்கள்கிட்ட போயிட்டு அந்த சகாபியை கொலைப்படுறதுக்காக கேட்டாங்களே அந்த சகாபியை தடவை கேட்க வேணாம் மன்னர்கிட்ட பிரதான ஊர் விட்டு இன்னொரு தஞ்சம் எடுத்த முதல் அமர்வுலயே முதல் சந்திப்புல நம்ம கொலைப்படுறதுக்காக கேட்கறதா வேணா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அடுத்த தடவை போகும்போது அவரை நம்ம கொலைப்படுறதுக்காக கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு மன்னிப்பு மக்கள் இடத்துல மறைச்சிட்டு அவர் ஈமானம் ஏற்றுக்கொண்டதையும் மறைச்சிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம மதினா கிளம்பிடுறாரு இஸ்லாத்திய நம்மி வயது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மதினாவிற்கு வந்து கிளம்புறதுக்காக மதினாவுக்கு கிளம்பிடுறாரு அப்ப என்ன அவரு மதினாவுக்கு போற வழியில சுஹைபா அப்படிங்கிற ஒரு இடத்தை கடந்து அதே போல மருத் தஹரான் அப்படிங்கிற ஒரு இடத்தை கடந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன மரு தகரான் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அங்க இரண்டு நபர்களை பாக்குறாரு இது முழுவதும் இவரு விவரிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அதே போல உஸ்மான் பின் தல்கா அவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் போய் இவர் விசாரிக்கிறார் என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் எங்க போறீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது இவங்களும் ஏற்றுக்கொள்ளதான் போறாங்க அப்ப இருபது வருடம் இவங்க மூணு பேரும் இவங்கதான் தலைமை நமக்கு தெரியும் வழியில்தான் அவங்களுடைய தலைமையில உகது யுத்தத்தில் இருக்கக்கூடிய தோற்கடிக்கப்பட்டது அது வழியா வந்து இவரு மூலமாக தான் தோற்கடிக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியும் எல்லா யுத்தத்திலையும் கலந்து கொண்ட நபர்கள் இந்த மூன்று பேரும் அப்ப இருபது பேரும் இருபது வருடமாக இந்த மூன்று பேரும் மூர்க்கத்தனமாக தெரிந்து கொண்டே ஹக்குன்னு தெரிஞ்சோம் இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டிருந்த நபர்கள் மூணு பேருக்கும் என்ன பண்றாங்க வெளிப்புறத்தில் அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா ப்ராஃபிட் அதாவது லாபம் லாபம் அப்படின்னு அப்ப நபிசுல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்ப என்ன சொன்னா மக்கள் வந்து சொல்றாங்க மக்காவுடைய மலை அதாவது மலை மூலமா நமக்கு விளைச்சல் அதுதான் ஒரு செழிப்பு ஒரு அருள் மக்காவுடைய மலை நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க மேலும் மக்கள் சொல்லி மக்காவில் இதை விட சிறந்த நபர்கள் என்ன எதிர்க்க போறாங்க ஏன்னா முதலாவது தலைமுறை அழிஞ்சு போச்சு அபுலகப்பா இருக்கட்டும் மூர்க்கத்தனமாக எதிர்த்த அனைவருமா இருக்கட்டும் அபுஜர்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே அறிந்த பிறகு அடுத்து எதிர்க்கூடிய அந்த முக்கிய பொறுப்பும் இவங்கதான் எடுத்தாங்க யாரு இந்த மூன்று நபர்கள் அதே போல இக் அமைச்சர்கள் இவங்க தலைமையில தான் எதிர்ப்பு நடந்து கொண்டிருந்து அப்ப சுஃபியான் இவர்களுடைய தலைமையில இந்த எதிர்ப்புகள் தொடர்ந்து கொண்டிருந்துச்சு அப்ப இந்த மூன்று நபர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வருவதை பார்த்தோன்னா மக்கள் கேட்கிறாங்க இதை சிறந்த மக்கள் வந்து மக்கள அறுக்க போறாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவங்களை ரொம்ப மிகுந்த ஒரு மரியாதையோட வரவேற்க வராங்க அவர்களை வந்துட்டு ரொம்ப முகத்தோடு நபிசுல்லாம் அவங்களை வந்து வரவேற்று நபிசுல்லா அலுவலகம் பாருங்க நபிசுல்லா இதுதான் தாவா இருபது வருடம் கொலை செய்வதற்காக அவங்க மட்டும் இல்ல சுத்திருக்கிற எல்லாத்துக்கும் பகைமையை ஏற்படுத்தி இவங்களுக்கும் அவங்களுக்கும் பகையே கிடையாது முதலாவது முஸ்லிம்களுக்கு இவங்களுக்குமே பகைமை கிடையாது நான் பாட்டு ஒரு இறைவனி அவன் வணங்கிட்டு இருக்கிறது கூட விட மாட்டேன்னு சொல்லி ஊற விட்டு அனுப்பி ஊரை விட்டு போனாலும் பரவாயில்ல வாழ விட மாட்டேன்னு உடையை திரட்டி நாங்க மட்டும் எதிர்க்க மாட்டோம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி யூதர்களை கூட்டிட்டு வந்து கத்தபான கூட்டிட்டு வந்து நாட்டுப்புற அரபிகளை கூட்டிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து எதிர்த்த நபராக இருந்தாலும் நபிசுல்லா அலுவலம் சிரித்த முகத்தோடு அவங்களை வரவேற்கிறான் இதுதான் அழைப்பு நம்ம வெறும் பேச்சாலும் அழைக்கிறது அழைப்பு கிடையாது தன்மைகளாலதான் இஸ்லாம் வளர்ந்தது நபிசுல்லா சிரித்த முகத்தோடு அவங்களை வந்துட்டு என்ன பண்றாங்க அவர்களை வந்து நபிசுல்லா கையில அவங்க வந்து பயத்து செய்யறாங்க பயத்து செய்யறாங்க பயத்து செய்யும் போது அமருபன் ஆசிரியல்லான்றது ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க வயது செய்யும் போது யார சொல்ல பயத்து செய்ற ஆனா எனக்கு என்ன நிபந்தனை முன்னாடி பல பாவங்கள் செஞ்சிருக்கிறேன் உண்மன் தெரிஞ்ச இஸ்லாத்தை ஏத்துக்காம எதிர்த்து கொண்டிருந்தேன் படைய திரட்டி போட்டு கொண்டிருந்தேன் பல கொலைகளும் பண்ணிருக்கிறேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்க ஏற்றுக்கொண்டதற்கு முன்னா உள்ள அனைத்து பாவமும் ஹஜ் செய்வதற்கு முன்னாடி உள்ள அனைத்து பாவமும் அதே போல குடிபெயர்ந்து போவது இடம்பெயர்ந்து போவது அதே ஹிஜ்ரத் அதற்கு முன்னாடி உள்ள அனைத்து பாவங்களும் அழித்து விடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா ஷஹாதத்தும் ஹஜ் முன்னதாக உள்ள பாவங்கள் எல்லாம் அழித்து விடும் அப்படின்னு சொல்லி நம்பி சிலம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்க்கும் அப்ப இது வந்து அமலுக்கு ஆசிரதி இல்லாம அவர்கள் வாயிலாக வந்து அறிவிப்பு அடுத்ததாக காலிஜிபுடன் வழி ரது இல்லாமல் அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பும் பாருங்க அவரும் சொல்றாரு நானும் எல்லா போரிலும் மூர்க்கத்தனமாக நம்பி சிவாசம் எதிர்த்துக் கொண்டிருந்தேன் ஆனா வந்து எனக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு உருத்தல் இருந்து கொண்டே இருந்துச்சு நாம வந்து தப்பு செய்யறோமோ ஏன்னா நல்லது பக்கம் தான் அழைக்கிறார் தீயவழியிலிருந்து நல்லது பக்கம் தான் அழிக்கிறார் அழைக்கும் போது நாம எதிர்த்து கொண்டிருக்கிறோமே அப்படிங்கிற உறுத்தல் வந்து அந்த எண்ணம் எப்பயுமே எனக்குள்ள இருந்து கொண்டே இருந்துச்சு ஆனா எனக்கு வந்து எப்ப எனக்கு உள்ளத்துல ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு சொன்னா குதைபியா நேரத்துல தான் இவருக்கும் உதயபியா நேரத்துல தான் உதவி தான் வெளியே போறாரு உள்ள மாற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண இவருக்கு எப்ப உள்ள ஒரு மாற்றம் ஆகுதுல இவர் என்ன பண்றாரு போர் தொழுகை என்ன பண்ணுவாங்க போர் தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போது நுகர் தொழுகை தொழுது கொண்டிருக்கும் போது நபிசில் நேரடியாக எதிர்கொண்டாரு தொழுகை தொழுது கொண்டிருக்கும் போது இவர் அம்ப வீசுனா நபிசுலசும் இவர் நினைத்திருந்தா கொண்டிருக்கலாம் கொலை செய்திருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல உதயபியா உடன்படிக்கலாம் அனுப்பி இவரு தலைமையில அப்ப இவரு என்ன பண்ற நினைச்சிருந்தா அவரை கொண்டிருக்கலாம் ஆனா வந்து எனக்கு அந்த எண்ணம் வரல ஏன்னு தெரியல அந்த நேரத்துல எனக்கு அல்ல உள்ள போட்டான் சரி இருக்கட்டும் அடுத்த வர்த்தக தொழுகையில வந்து அவரை கொண்டாரு நேரத்துல கொண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தோட அவர் திரும்ப வந்துட்டார் சான்ஸ் கிடைச்சேன் அப்படின்னு சொல்ற சொல்லிட்டு அடுத்த வருல் என்னது ஒரு கூட்டம் தொழுகும் இன்னொரு கூட்டம் பாதுகாப்புல திரும்ப இந்த கூட்டம் குடிச்சோம்னா இந்த கூட்டம் சேர்ந்துக்கும் இன்னும் மட்டும் நிப்பாரு அந்த கூட்டம் போய் பாதுகாப்புல அப்ப இவரு தொழுது கொண்டிருக்கும் போது பாதுகாப்புல ஒரு கூட்டம் நின்று கொண்டு இருந்துச்சு அந்த தொழுவக்கூடிய நபர்களை அப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு இவருக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு இருக்கு நம்ம கொள்ளணும் அப்படிங்கற எண்ணம் இருக்கும்போது பாதுகாப்பு நிக்கிறாங்க நாம கொள்ளணும் நினைக்கும் போது நமக்கு எண்ணம் வாய்ப்பு இருக்கும் போது நமக்கு என்ன வர மாட்டேங்குது இருக்கு அப்ப இந்த நேரத்தான் எனக்கு வந்து மனமாற்றம் வருது அப்படின்னு சொல்லி காட்டுறாரு இப்ப என்ன சொன்னா இவர் என்ன பண்றாரு கலா இவங்க வரும்போது மூணு நாள் இவங்க வெளியே போயிட்டாங்கல்ல அப்ப என்ன பண்றாரு இல்லாம சகோதரர் வலித்து பின் வலி இல்லாமல் இவங்களுக்காக நேர்வழி கூப்பிடுவோம் இவங்க தான் மலைக்கு போயிட்டாங்களே உமரா செய்ய வராங்க கூட இவங்களுக்கு பிடிக்கலையா அந்தளவு வெறுப்பு பெண்ணாரு இவரு வந்துட்டு இவரை பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு கடிதத்தை வச்சுட்டு போயிடணும் உரையாடன ஒரு விஷயம் வழி அப்ப இவங்க அந்த கடிதத்தில் என்ன இருக்கு ரஹ்மான் அளவற்ற அருளாளர் நிகரற்ற கொடையாளர் அவருடைய திருப்பெயரால் தொடங்குகிறேன் நீ வந்து உனக்கு இந்த உலகத்திலே வெறுப்பு கூறியது இஸ்லாம்தான் நீ எந்த அளவுக்குற அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சொல்லிட்டு இவ்வளவு அறிவுடைய ஆள் இவ்வளவு திறமையுடைய ஆள் நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு எனக்கு தெரியல நபி கூட நபி என்னத்துல கேட்டாரு உன்னோட சகோதரர் காலித் எங்க அப்படின்னு கேட்டாரு மேலும் வந்து கேட்கும் போது நான் சொன்னா வருவாரு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் மேலும் நபி சொன்னாங்க இங்க இவரு அதாவது காலித் பற்றி வழிதான் அறிவுடைய அறிவோடு இருக்கக்கூடிய நபர் இவ்வளவு திறமை உள்ள ஆளு காலித் எங்குன்னு கேட்டாரு அப்படின்னு கேட்டதற்கு அப்ப அத சொல்ல சொல்றாரு நீ இங்க சொன்னா பல நபருக்கு முன்னதாக நபிசுலா உனக்கு வந்து பல பொறுப்புகள் கொடுக்கப்படும் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு கொடுக்கப்படும் ஏன்னா திறமைக்கு ஏற்ற கூடியதான் நபிசுலாசன் கொடுப்பாங்க நீ எனக்கு சொந்தக்கார அப்படிங்கறதுக்காக கொடுக்க மாட்டாங்களுக்கு முன்னாடி பார்த்தான் அப்பாஸ் அப்துல் முத்தலை பதவியிலான நபிசுலாசருடைய சிறிய தந்தை ஆச்சரியத்தை கேட்டு வந்தாங்க நபிசுலா சோனாசன கொடுக்க முடியாதுன்னா என்னுடைய சிறிய தந்தையா இருக்கனால உனக்கு ஆச்சரியாரம் முடியாது கேட்டு நான் கொடுக்க முடியாது ஆச்சரியாரம் அப்படின்னா ஆனா திறமை இருக்கிற நபருக்கு தருவாங்க எதிர்த்திருந்தாலும் சரி இருபது வருஷம் எதிர்த்திருந்தாலும் சரி நம்ம நடப்புறண்ணா நம்ம சொந்தக்காரனா இழுத்து போடு நம்மளுடைய நமக்கு அப்புறம் அவன்தான் அமீர் அவனுக்கு முக்கியமான பொறுப்பை கொடு இல்ல பல வருடம் வந்து கியூல நிக்கிறானா பெரிய ஒரு வரிசையில நமக்கு அடுத்த அடுத்த நிற்பான ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு இருக்கா இவனுக்கு போடும் கிடையாது திறமையை பொறுத்து தான் நம்சம் அனுப்புவோம் அப்ப நீ வந்தா உனக்கு பல பொறுப்புகள் உனக்கு வந்து பொறுப்புகள் நம்பரு அப்படின்னு சொல்லி நம்ப அந்த லெட்டரை வலிதான் வச்சுட்டு போயிடுற அப்ப இவருக்கு இந்த லெட்டரை படிச்ச உடனே ஒரு எந்த இடத்துல நம்ம ஏதோ மிஸ் பண்றோம் நம்ம தவற விட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து வருது இவர் தம்பி அவர் சகோதரர் கேட்கிற எந்தான் நீ வந்து இவருக்கு மனமாற்றம் ஏற்படுது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு நம்ம எதிர்ப்பு திறமை இருக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாகவே எதிரியாக இருக்கும் போது நம் இஸ்லாசும் அவருடைய திறமையை பாராட்டிருக்காரு இவ்வளவு திறமையான இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அவர் எங்க உன்னுடைய சகோதரர் காலி எங்கன்னு வழிந்துட்டு வருது இல்ல கேட்டிருக்கிறாங்க அப்ப எதிரியாக இருந்தாலும் அவருடைய திறமையை மதிக்கணும் அப்படிங்கறத நம் இஸ்லாசும் இங்க கத்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து ரெகனைஸ் பண்ணணும் நமக்கு எந்த இதுவும் இருக்க கூடாது எதிரா இருந்தாலும் அவருடைய ஒரு விதத்துல திறமையா இருந்துச்சுன்னா திறமையை நாமும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம கருத்துல கொள்ளணும் வெளியூர் காரத்தில் சொல்றாரு யார சொல்லா எங்க ஊர்ல போற நடந்தா நாங்க ஊரை சுற்றி அகலி தோண்டிக்குவோம் கொஞ்ச இடத்துல வந்து நாங்கள் எதிர்கொள்வோம் சல்மான் பாரிஸ் வதில்ல சொல்றாங்க நீ வெளியூர்காரன் இன்னைக்கு நம்ம மத்தியில் வெளியூர் காரன் அபிப்பிராயமே சொல்லக்கூடாது பள்ளிவாசல நீ அப்படிங்கிற நடைமுறை இருக்குது இந்த பள்ளிக்காரன் மட்டும் தான் அபிப்பிராயம் சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அந்த நடைமுறைதான் ஏற்றுக்கொண்டாங்க அப்ப திறமையை பொறுத்து நிசராவாசம் அங்கீகாரம் கொடுப்பாங்க திறமை எதுவா இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் அதை போட்டுவாங்க காலேஜ் பின்னாடி ஒரு கனவு வருது படிச்சு பெருசாக எடுத்துக்காம உறுத்தல் இருந்துட்டே இருக்கு இன்னும் உறுத்தல் அதிகமாக கனவு வருது என்ன கனவு ஒரு குறுகலான இடத்திலிருந்து அகலமான இடத்துக்கு போற மாதிரி ஒரு கனவு வருது இஸ்லாத்தை நோக்கி வருவோம் விளக்கத்தையும் அவுபக்க சித்திகளானோ மதினாவிற்கு வந்த பிறகு கொடுத்தாங்க அப்படிங்கறத பாக்க முடியும் அப்ப இவருக்கு உள்ளத்துல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாற்றம் வந்த பிறகு என்ன பண்றாரு அப்ப இவர் என்ன பண்றாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த பிறகு இவர் நம்ம நண்பர்கள்டேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்ணிடுறாரு எல்லாரும் நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் சரி நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் திரும்ப என்ன பண்றாரு இவரு போய் இக்ரிமா அவர்கிட்ட போய் கேட்கிறாரு அவரும் என்ன பண்ணாரு நானும் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இவர் என்ன பண்றாரு அடுத்து உஸ்மான் பின் தலா அவர்கிட்ட போய் கேட்கலாம் ஆனா இவருக்கே கொஞ்சம் கூச்சமா இருக்கு கேட்கறது ஏன்னா இவருடைய குடும்பத்தார்கள் உபதி யுத்தத்துல ஏழு பேரு கொல்லப்பட்டாங்க அனைவரும் சகோதரர்கள் தந்தை எல்லாருமே கொல்லப்பட்டாங்க அப்ப இவருக்கு கேட்கறதுக்கே கூச்சமா இருந்துச்சு போய் நம்ம இவங்களே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இவங்க ஏத்துக்க போறாரா அப்படின்னு சொல்லி கூச்சப்பட்டு இருந்தாரு சரி இருந்தாலும் நம்ம போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி கேக்கும் போது ஆனா அவர் இஸ்லாத்த ஏற்றுக்கொள்ள தயாராகிற அப்ப நாம வெளியில நடக்கிறத வச்சோ இல்ல நமக்கு என்ன தோன்றத வச்சோ நாம தாவா பண்றதை வந்து நிறுத்தக்கூடாது படிப்படை அதுதான் அவருக்கு அந்த மாதிரி இருக்காரு இந்த மாதிரி இருக்கிறாரு எதிர்க்கிறாரு இவரு வந்து அந்த மாதிரி பாஸ்ட்ல இப்படி இருக்கிறாரு கடந்த காலத்துல இந்த மாதிரி பண்ணிருக்கிறாரு இவருக்கு தாவா பண்ற பயன் இல்ல அப்படிங்கிற எண்ணம் நாம் வைக்க கூடாது அப்படிங்கறதுக்கு சிறந்த உதாரணம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள நானும் இஸ்லாத்து எனக்கும் உருத்தலாவே இருக்குது ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக இவரும் தயாராய் அப்ப இவங்க என்ன பண்ணிடுறாங்க மூணு பேரும் வந்து யாருங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இவரு நஜாசியில இருந்து வராது எங்க அபிசரியால இருந்து வராரு அமருக்குனு ஆசிரியர் மூணு பேரும் ஒன்று சேர்ந்து பையத்து பண்ண போறோம் சிறந்த ஆடையை உடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இவங்க வந்து சிறந்த ஆடையை உடுத்துக்கணும் நபிசுல்லா பையர் செய்யறாங்க அப்ப அங்க ரீச் ஆன பிறகு நபிசுல்லா சிலம் அலமதுல்ல அல்லாவுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு நபிசுலன் திறமை அறிவு இது எப்படி இருந்தாலும் இந்த மூன்று பேர் மேலும் நபிசுல்லாம் ரொம்ப கேரதா ரொம்ப பாசத்தோடு அன்போடு எவ்வளவு எதிர்த்தாலும் இவர்கள் மீது அன்பை காட்டுக்கொள்ளக்கூடிய நபிசுலாசம் இருந்தான் இப்ப இது வந்து இந்த இஸ்லாமத்தை மூர்க்கத்தனமாக எதிர்த்துக் கொண்டிருந்த இந்த மூன்று சகா மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவம் இது இரண்டு பேர் வாயிலாக வந்தது அடுத்ததாக இந்த ஆண்டுல நடந்த முக்கியமான ஒரு நிகழ்வு இஸ்லாத்துல நிகழ்வு என்னன்னு சொன்னா நபிசில் வந்து மூவாயிரம் பேர்த்த நியமிக்கிறாங்க மூவாயிரம் நபர்கள் கொண்ட ஒரு படையை நியமிச்சு எங்க அனுப்புறாங்க ரோமன் எம்பையர் ரோம தேசத்துக்கு அதே போல அதாவது அனுப்புறாங்க இதுதான் முதல் முதல் ரோமர்களை எதிர்க்கக்கூடிய முதல் போர் இஸ்லாமிய வரலாற்றுல அதே போல அதாவது சிரியா ஜோர்டான் லிபியா பலஸ்தீன் எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் இப்ப என்ன பண்றாங்க ரோமர்களை எதிர்க்கக்கூடிய முதல் போர் இதுதான் அதே போல கிறிஸ்துவர்களை எதிர்க்கக்கூடிய முதல் போர் இதுதான் இதுல வந்து நபிசுல்லா மூவாயிரம் நபர்களை நியமித்து அங்க என்ன பண்ணிடுறாங்க சொன்னா எந்த வரலாற்றுல எந்த ஒரு புத்தகத்திலையும் எந்த ஒரு வரலாற்று பத்திலும் எந்த ஒரு ஹதீஸ் புத்தகத்திலையும் பார்க்காத ஒரு நடைமுறை என்னன்னு சொன்னா நபிசுராஸ்லாம் பொதுவாகவே ஒரு அமீர தான் நியமிச்சா அனுப்ப நபிசுராஸ்லாம் மூணு பேரா சொல்றாங்க இவர் இறந்துட்டா இவர் இவர் இவர் இருந்துட்டா அமீரா இருக்கு ஹாரிஸ் இல்லான இவர் அமீரா நியமிச்சு இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா ஷஹீதாயிட்டாரு ஜாஃபர் பின் அப்துல் முத்தலிப் இவர் அமீராக இருப்பாரு இவர் ஷஹீதாயிட்டாருன்னு சொன்னா அப்துல்லா பின் ரவாஹாதி இல்லான ஒரு அவர் அமீராக இருப்பாரு அப்படின்னு சொல்லி மூன்று பேரை வந்துட்டு நபிசு நியமிச்சு அனுப்புறாங்க அப்ப இதுதான் நபிசுலம் அவருடைய மொத்த நம்ம எல்லா கித்தாப்லையும் எடுத்து இதுதான் மூன்று அமீரத்தை தரணும் இவருக்கு அப்புறம் மூன்று பேரும் ஒரே நேரத்தில் இல்ல இவருக்கு பிறகு இவர் இவருக்கு பிறகு இவர் இவருக்கு பிறகு இவர் அப்படின்னு நியமிச்சிரு அவரும் இறந்துட்டாரு அப்துல்லா பின் ரவா மூணாவது ஆளும் ஷகிதாயிட்டாரு உங்களுக்குள்ள ஒரு அமீரை நியமிச்சுக்கோங்க அப்படின்னு நபிசுல அஸ்லம் கட்டளை இட்டு அனுப்பிட்டாங்க அதே போல நபி சுல்லாஸ்லம் இந்த முன்னாடி நடந்த போரெல்லாம் இருக்கட்டும் இந்த போர்தான் அனுப்புற பயன்படுத்தா மத்தது எல்லாமே ஷராயா நபி எந்தெந்த போர் கலந்து கொண்டாங்களோ அதெல்லாம் ஷராயா சரியா வேற ஒருத்தவங்க நம்பியா கூட அனுப்புவாங்க நபி எதெல்லாம் கலந்து கொண்டாங்களோ அதெல்லாம் கஸ்வா அப்படின்னு அழைக்கப்படும் இது இந்த ஒரு போரை நபிசுல்ல நபிசுலாலு குறிப்பிடாமு குறிப்பிடறாங்க அனைத்து வரலாற்று புத்தகங்களும் அனைத்து ஹதீஷ்களும் இப்படிதான் குறிப்பிடப்பட்டிருக்கு சகிப் புகாரியா இருக்கட்டும் வரலாற்று புத்தகமா இருக்கட்டும் இப்படி புத்தகங்கள் உட்பட அனைத்திலுமே இது கஸ்வா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்ப இதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு படை அப்படிங்கறது இருக்கலாம் குறிப்பட்டு இருக்கு வரலாற்று முதல் போர் என்ன சொன்னா குறிப்பிட்ட அறிஞர்கள் மூவாயிரம் பேர் கொண்ட ஒரு படை நபிசிலம் அனுப்பணும் கிடையாது அவங்க இல்லாம அதனால கூட இருக்கலாம் கருத்தை வந்து தெரிவிக்கிறான் திரும்பி வரக்கூடிய ஒரு அறிவிப்பு இது வந்து முன்களா அந்த தரத்தில் வரக்கூடாது பலகீனமான ஒரு ஹதீசாக இருந்தாலும் இதே கருத்தில் என்ன சொன்னாங்க இவருக்கு என்ன காலையில படைய அமைச்சு நேரத்தில் இவருக்கு ஒரு என்ன என்ன நம்ம நபிசுராஸ் ஜும்மா ஒத்துபா கிடைக்கும் கல்வி இல்மும் கிடைக்கும் அவரும் இன்னொருத்தர் அமீரா போட்டு நம்ம ஷகீர் அவருக்கு வாய்ப்பிருக்கு அப்ப கடைசி அட்டன் பண்ணிட்டு போயிடலாம் பின்தங்கிடுற சிறந்த குதிரையில வச்சிருக்க அரை நாள் பயணத்துல இதுதானே அவங்களா கொஞ்சம் பொறுமையா போயிட்டு இருப்பாங்க நம்ம பயணத்துல சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம் சேர்ந்தலாம் மாட்டுக்கட்டே இல்ல அந்த அளவுக்கு குதிரையை இவர் வச்சிருக்கிறார் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி இவரு தங்கி நம்ம சும்மா சொல்லி சும்மா தொழுதுட்டு நபிசில என்ன பண்ணாங்க அப்துல்லா அப்துல்ல ஒரு நல்லா பயணிக்க கூடிய பாஸ்டா போகக்கூடிய குதிரை இருக்கு எப்படி ரீச் ஆயிருவேன் அப்படின்னு சொன்ன பிறகு நபிசிலாசன் சொல்லி காட்டுறாங்க உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து செல்வத்தையும் நீ பயன்படுத்தினாலும் உனக்கு முன்னாடி போனாங்க இந்த அரை நாள் அரை நாள் அவங்க அல்லாவுடைய பாதையில அவங்க கிடைத்த அந்த நன்மை இருக்கே உன்னால் அதை வந்து பெற்றுக்கொள்ள முடியாது அல்லாவுடைய பாதையில அந்த குறிப்பிட்ட நேரம் குறைவான நேரம் செலவிடுவதற்கு அல்லாவுடைய பார்வையில எப்பேற்பட்ட ஒரு நன்மையாக இருக்குது அப்படிங்கிறத நாம கருத்துல கொள்ளணும் என்னன்னு சொன்னா நபிசிராலம் இவங்க என்னதான் தக்க காரணமும் இருக்கு தக்க காரணம் இருக்கு நாங்க வந்து நபிசராசத்தின ஒரு கிடைக்குது அது இல்லாம நான் சகிதாரத்துக்கு வாய்ப்பு இருக்காங்க சகிதாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அல்லாஹுடைய பாதையில் போவது சிறந்தது அப்படின்னு நபி சுவாசம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறதா பார்க்க முடியும் அப்ப அல்லாவுடைய பாதையில நாம எந்தெந்த முறையில அல்லாஹ் சொல்லக்கூடிய போல உங்களுடைய பொருளாலும் செல்வத்தாலும் உடலாலும் நீங்க வந்து அல்லாஹுடைய பாதையில நீங்க வந்து முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது போல அதற்கு முக்கியத்துவத்தை நாம இங்கே உணர்ந்து கொள்ளணும் சகாபாக்கள் அந்த முறையில தான் இருந்தாங்க சென்ற பிறகு ஒரு அறிவிப்பின்படி அறிவிப்பின்படி இருபத்தி ஒரு போர்களை கலந்து கொண்டிருக்கிறாங்க அப்துல்லா பின் ரவாஹா ரதி போன்ற செல்வந்தமான செல்வந்த சகாபாக்கள் உடலாளும் உருளாளும் அவங்க தியானம் செஞ்சாங்க சகாபாக்கள் முஜாஹிதில் தங்களுடைய வாழ்க்கையா சஹிதான அப்ப இவர்கள் வந்து இவர் கிளம்பி போயிருந்தி ஷாம் இன்னைக்கு ஜோடான் உடைய நேரம் இது வந்து ஷாம் உள்ளடிக்க பகுதி ரீச் ஆகுற நேரத்துல இவங்களுக்கு ரோமர்களுக்கு இவங்க வர செய்தி தெரிஞ்சிருச்சு வர செய்தி தெரிஞ்சவங்க அவங்களுடைய பிரிப்பரேஷன் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது இவர்களுக்கு ரொம்ப அதிர்வட்டக்கூடிய செய்தியாக இருந்துச்சு ரொம்ப இவங்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய செய்தியாக இருந்தது ஏன் இவங்களுக்கு செய்தி வந்தது என்ன செய்தி மூவாயிரம் பேர் படையளவுக்கு டபுளா ஒரு ஆறாயிரம் வந்திருந்தா சரி சரி அதுக்கு ட்ரிபிளா ஒரு பத்து மடங்கு ஒரு முப்பதாயிரம் வந்திருந்தா கூட எதிர்ப்பாங்க தெரியும் எத்தனை பேர் வந்திருப்பாங்க ரெண்டு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் வெல் டிரெயின் ரோமர்களும் வெற்றி கொண்டு வரலாறு அருமைக்காக வளர்க்கப்பட்ட ஒரு லட்சம் பேர் அதுவும் ஒரு லட்சம் அரபுகள் ரெண்டு லட்சம் பேர் சேர்ந்து வராங்க இங்க மூவாயிரம் பேர் சரியான முறையில் உணவு இல்ல ஆயுதம் இல்ல டிராவல் செஞ்சு அவ்வளவு நேரத்தில் வந்து கலைப்பு அரேபிய தீபத்திலிருந்து என்ன பண்ணலாம் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு படையை அனுப்பி சொல்லலாமா இல்ல நம்ம திரும்ப போயிட்டு நல்ல சந்தர்ப்பம் வரும்போது நம்ம போரிட்டு அப்படின்னு சொல்லி அங்க மசூரா பண்ணிட்டு இருக்கும் அப்துல்லா பின் ரவாக அவர் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றாரு என்ன சொல்றாரு நீங்க எதை தேடி வந்தீங்களோ அதை பார்த்து எல்லாருடைய மனதிலையும் ஆழமாக பதிஞ்சிருச்சு அதான் அல்லா தலா குரான் சொல்றான் நல்லுபதேசம் மூன்களுக்கு பயன் தரக்கூடியது அப்படின்னு அல்லா தலா குரான் சொல்றேன் இங்கு இருந்து சிம்பிள் ரொம்ப சிம்பிள் இஸ்லாம்ல சகாபாக்கள் அப்படிதான் இங்க இருந்து நாம வெற்றி கொண்டா வெற்றி இம்மையில வெற்றி வறுமையில வெற்றி இங்க இருந்து நாம உயிரே போனாலும் சகிதானால் அதுதான் நம்ம எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வெற்றி அப்ப அதை அடைவோம் எதை தேடி நம்ம எதிர்பார்த்து அதை பார்த்தா நீங்க பயப்படுறீங்களா அப்படின்னு சொன்னோம்னா சகாபாக்கள் எல்லாம் நம்ம போரிட்டுருவோம் இந்த மூவாயிரம் பேர் கொண்ட படை ரெண்டு லட்சம் நபர்களை கொண்ட படையை எதிர்கொள்வதற்காக தயாராயிடுச்சு இப்ப இன்ஷால்லா அடுத்த நிகழ்வுகளை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அப்ப இந்த ஈமான் இந்த ஈமான் சகாபாக்கிற எந்த ஈமான் இருந்ததோ அந்த ஈமானை அல்லா நமக்கும் தந்து என்று பாதித்தவனாக இந்த நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வைக்கிறோம் வாகனத்தான அழைப்பு தொழில்லா இருந்தாலும் இஸ்லாம்